மூன்று அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார் தலைவரும் பொறுப்பாளியே அவரும் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு மனிதர் அவர் மனைவி குறித்து பொறுப்பு அவரின் பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்பு தாரியாள் அவள் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாள் ஒரு ஊழியர் தன் எஜமான அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார் ஒவ்வொருவரும் பொறுப்பு தாரியே அவரவர் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஒன்பது மூன்று முஸ்லிங் ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது